இப்பூகுளையில் அறிமுகம் செய்து பல சாதனைகள் படைக்க தூண்டிய என் அண்ணையின் அடிபணிந்து இப்பயணம் தொடர்கின்றேன் அண்ணையினும் மூத்தவளாய் என் சிந்தையைச் சொழுமையாக்கி சந்தங்கள் வளதொடுத்து விந்தைகள் புரிய செய்த என் அன்னை தமிழுக்கு முத்தான முதல் வணக்கம் உலக தமிழர்களுக்கு தரமான செய்திகளை ஒளிவடிவில் தினந்தோறும் வாட்ஸ்அப் வழியாக வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் துவங்கப்பட்டதுதான் இந்த நற்றினை குழுமம் ஆரம்பத்தில் செய்திகளை மட்டுமே வழங்கிக் கொண்டிருந்த நற்றினை காலப்போக்கில் பலவிதமான நிகழ்ச்சிகளையும் வழங்க துவங்கியது நேயர்களின் வேண்டுகோளுக்கு நற்றினை இணைய தளம் நற்றினை இணைய வானொலி நற்றினை யூடியூப் சேனல் என்று பல பரிமாணங்களில் உலகை பலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நற்றினை பல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் நற்றினை வாட்ஸ்அப் வழியாக ஒரு பட்டி நடத்த இயலுமா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியது நற்றிணைக் குழுவினர் ஏன் நடத்த முடியாது என்று எதிர்கேள்வி தொடுத்தனர் அதன் விளைவாக உதயமானது இந்த பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் நடத்துறது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்துல எல்லாம் பொழுதுபோக்குறதுக்கு வேற சாதனங்கள் கிடையாது ஏன்னா ஊருக்கு நடுவில் ஒரு சினிமா தேட்டரோ இல்லை சினிமா கொட்டக அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த கீத்து கொட்டை டூரிங் டிராக்கிஸ் இருக்கும் அதுல போய் அடிச்சு புடிச்சுக்கிடையா ஒரு படம் போட்டாலே அது ஒரு மாதம் ஓடும் அந்த காலத்துல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கறது இல்லையாட்டி அடுத்த படம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து அதோட முடிஞ்சு அடுத்த படம் வரைக்கும் இருந்து யாங்கன்னு வேறு ஒன்றும் பொழுதுபோக்கு அந்த காலத்தில் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க ஊர்களில் இந்த திருவிழாக்கள் இந்த கோவில் திருவிழாக்கள் வேறு ஏதாவது விசேஷங்கள்லாம் பண்டிகை நாட்கள் எல்லாம் வந்து நாடகங்கள் போடுவாங்க ஹரிச்சந்திர மயனா காண்டா வள்ளி திருமணம் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் போடுவாங்க வந்து சுற்றுப்புறத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வந்து அதை உட்காந்து வீடியோ வீடியோ பார்த்துட்டு போவாங்க இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களாக அந்த காலத்தில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தா வீட்டுக்குள்ளேயே தேட்டர் வச்சுருக்கிறாங்க எட்டாவதுக்கு பேர் ஹோம் தேட்டர் அப்படிங்கிறாங்க தேட்டரில் போய் சினிமா பாருங்கன்னா தேட்டரையே வீட்டுக்குள்ளே கொண்டு போயிருந்திருக்காங்க ஹோம் தேட்டர் அப்படின்னு போட்டுக்கிட்டு அதில் உட்காந்துக்கிட்டு ஹோம் அதாவது நீங்கள் தேட்டரில் பார்த்தா கூட அவ்வளோ எஃபெக்ட் இருக்காதியா நான் வீட்டில் உட்காந்து எனக்கு வேண்டிய எஃபெக்ட் நான் வச்சு பார்த்துக்கிறேன் சவுண்டு எங்கேயே வேணுமோ நான் சவுண்டு வச்சுக்கிறேன் சவுண்டு வேட்டாமலாம் சவுண்டை குறச்சிக்கிறேன் நான் வச்சு என் வீட்டு நான் உட்காந்து நல்லா நீட்டி இனிமேல் படுத்துக்கிட்டு எனக்கு என்னென்ன வளாகாரங்கள் வேணுமோ பண்ணி வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்ப்பேன் இன்றைக்கி அந்தளவுக்கு வசதிகள் பெருகி போச்சு அதையும் தாண்டி இப்போ ஊடகங்கள் நிறைய வந்துட்டதுனால வீட்டில் வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து இன்றைக்கி படம் பார்க்கலாம் நெட்டில் வந்து கோடிக்கணக்கில் படம் போட்டு அவர் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருப்பார் ஆ படம் வரதுக்கு முன்னாடியே பார்த்தா இங்கே உக்காந்து கம்ப்யூட்டரில் வரேன் என்ன எனக்கு ஏட்டால் இது நான் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுங்க அந்த அளவு படத்தை எடுத்துக்கிட்டு தோல் தலையில் துண்டியை போட்டு போயிடுவோம் துண்டை போட்டு போக வேண்டியது அதாவது எந்த அளவுக்கு இதில் வசதிகள் இருக்கோ அதை விட வந்து எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்குது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது போன்ற இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஊடகம் மூலமாக ஒரு பட்டி நடத்தலாம் அப்படின்னு நம்முடைய நண்பர்கள் முடிவு பண்ணதுனால இந்த பட்டி மண்டபத்தை இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் சரி என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சபொழுது சமூக சூழல்ல நடைமுறை வாழ்க்கையோடு ஒட்டிய ஒரு தலைப்பாக இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சு பார்த்த பொழுது இன்றைய குடும்ப சூழலில் பெரிதும் பொறுப்பு எடுத்துக்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம் பொறுப்பு அப்படின்னா என்ன அது வந்து சமூக பொறுப்பாகவும் இருக்கலாம் குடும்ப பொறுப்பாகவும் இருக்கலாம் வீடு சார்ந்த பொறுப்பாகவும் இருக்கலாம் ஆக ஒரு மனுஷன் ஒரு பொறுப்பு இருக்கலாம் சொல்லுவோம்ல ஏ பொறுப்பு இல்லாம தெரியறாக்காவே அப்படின்னு சொல்ற பத்தியல அது யார் பொறுப்பு இல்லாமல் தெரியுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறான்னு பார்த்தீங்களா அவன் தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் அப்ப சொல்லுவா இவனுக்கு பொறுப்பு வரணும்னா ஒரு கால் கெட்டு போட்டால் சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மனுஷனுக்கு பொறுப்பு வரணும் அப்படின்னா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஆண்கள் தான் வந்து பொறுப்பு மிக்கவர்கள் அவன் தான் என் எல்லாம் பார்க்குறேன் வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன் வீட்டுக்கு தேவையானதான் வாங்கி கொண்டாந்து போடுறேன் வீட்டில் ஒரு நல்லது கேட்டதானே முன்னாடி நிற்கிறேன் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகணும் ஒரு கல்யாணம் ஒரு விசேஷத்துக்கு போகணும் எல்லாத்துக்கும் ஆம்பளை தானே முன்னாடி நிற்கிறேன் அப்போ ஆம்பளை தானையா ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறேன் இது என்னையா கேள்வி ஆம்பளை தான் பொறுப்புள்ளால் இதுக்கு பட்டி மாட்டேன்னு தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் இன்னொரு சாருவாக அடைய என்னையா ஆம்பளை ஆம்பாட்டுக்கு மாதம் மாச்சினா சம்பளம் தாய் கொண்டா வீட்டில் கொடுத்துட்டு ஆம்பாட்டுக்கு ஊர் சுற்ற போயிடறையா அவனுக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு பெண் தான் இருந்து வீட்டுக்கு என்ன வாங்கணும் செய்யணும் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பொறுப்போட நடந்தாத்தான் அந்த குடும்பம் வந்து குடும்பமா இருக்கும் ஆக பெண்தான் வந்து பொறுப்பா ஒரு குடும்பத்தை கவனிச்சிக்க வேண்டியார் இப்படி வந்து பெண்கள் சார்பான ஒரு எண்ணமும் நமக்கிட்ட இருக்குது ரெண்டு வகவும் பார்த்தாலே ரெண்டு பேரும் ஒரு பொறுப்பு இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் பொறுப்புங்கிறது எல்லாருமே இருக்கு ஆனா இந்த பொறுப்பை அதிகம் எடுத்துக்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற அணியில் இன்னைக்கு நம்ம அந்த பேச்சு பட்டி நம்ம துவங்குறோம் இதில் அதிகம் பொறுப்பு எடுத்துக்கொள்பவர்கள் ஆண்களே அப்படிங்கிற தலைப்பில் தன்னுடைய கருத்தை முதலாவதாக இங்கு பதிவு செய்ய ஈரோடு செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எட்டு திக்கும் தமிழ் மனம் பரப்பும் நமது நல்லிணையம் நட்டினைக்கு முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான பட்டிமன்றத்தில் நல்லதொரு தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் யதார்த்தத்தை பேச வந்திருக்கும் சக அணி பேச்சாளர்களுக்கும் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட வந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் ஐயா கொஞ்சம் இருங்க எடுத்த எடுப்புல இப்படி வந்து பொய் மூட்டைகள்னு சொல்றீங்களே இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கு அவங்களுக்கு வித்தியாசமான வாட்ஸ்அப் பட்டிமன்றத்தை கேட்டுச் சுவைக்க நேயர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் என்றால் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம நடுவர் அந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பார்க்காம குன்கா மாதிரி இறுதியான உறுதியான தீர்ப்பை தருவார் என்ற நம்பிக்கையில் என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன் ஆரம்பமே இப்படி அளக்களிப்பா இருக்குதே போக போக என்னென்ன குடும்பம்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பொறுப்புகளை ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கிட்டா அது குடும்பம் மேலோட்டமா பார்த்தா பெண்கள் தான் ரொம்ப பொறுப்பா இருக்கிறதா தோணும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம் ஆனா நம்ம தலைப்பை இன்றைய சூழலில் யார் அதிகமா பொறுப்பா இருக்காங்க அப்படிங்கறதுதான் ஆகவே இன்றைய சூழல்தான் நாம கணக்குல எடுத்துக்கணும் பெண்கள் குழந்தைங்களை கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கறது வாஸ்தவம் ஆனா குழந்தையே பாத்துக்கிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் யார் பாக்கிறது ஒன்னும் இல்ல பாத்ரூம்ல ஒரு கொழாயே உடஞ்சு போகுது இல்ல ஏதாவது ஒரு மின்சாதனம் பழுதாயிருது அப்படின்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு பொருள் கூட உருப்படியா வாங்க தெரியறது இல்ல அப்படின்னு நம்ம மேல புகார் பட்டியல் மட்டும்தான் வாசிப்பாங்க உண்மையத்தான சொல்றாங்க ஆனா ஒரு எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வந்து அந்த பழுதையெல்லாம் சரி செய்யறது ஆண்கள் தானே அப்படி எலக்ட்ரீஷியனோ பிளம்பரோ போன் பண்ண உடனே வந்துருவாங்களா அவங்களுக்கு நாலஞ்சு தடவை போன் பண்ணி அவங்க வரலதும் நேர்லயே போய் கையோட அழைச்சிட்டு வந்து அந்த பழுதையெல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு கூலி கொடுத்து அவங்களை செட்டில் பண்ணி அனுப்புறதுக்குள்ள ஆண்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடுது வீட்டுல குழந்தைங்களுக்கோ மனைவிக்கோ இல்ல வீட்டில இருக்கிற பெரியவங்களுக்கோ யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அர்த்தராத்திரியானாலும் அழைச்சிட்டு போறது ஆண்கள் தானே இவ்வளவு பொறுப்பா இருக்கிற ஆண்கள் எதை செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறதே பெண்களுக்கு வாடிக்கையா போச்சு நடுவர் அவர்களே தங்கமான சொல்லுங்க சொல்லுங்க நாம காய்கறி எல்லாம் கரெக்டா தான் வாங்கிட்டு வருவோம் ஆனாலும் அதுலயும் நூறு குறை கண்டுபிடிப்பாங்க இதுல என்ன ஒரு பியூட்டினா அவங்களுக்கே இதெல்லாம் ஒழுங்கா வாங்க தெரியறது இல்லை அப்படிங்கறதுதான் இப்படிதான் புதுசா கல்யாணமான நண்பரோட மனைவி ஒருத்தங்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி படிப்பு படிப்பு படிப்பு படிப்புலயே கவனம் செலுத்திட்டு திருமணமாக போற சமயத்துலதான் அவங்க அம்மா கிட்ட சமையல் கத்துட்டு வந்திருக்கு அவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்பி இருக்காங்கன்னா மகளே காய்கறி எது எது என்னென்ன காய்கறின்லாம் நீ வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் லேஸ் பச்சை கலர்ல இருக்கிறது புடலங்கா அதுவே திக் திக்கு பச்சை கலர்ல இருந்தா அது சொரக்கா இப்படின்லாம் மேலோட்டமா சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த அம்மா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கடைக்கு போகுது இந்த அம்மா போன நேரம் பாத்தீங்கன்னா கடைக்காரன் காட்டுக்காய் காட்டு அல்லது நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திக்கு பச்சை கலர்ல ஒரு புடலங்காய் அந்த அம்மா அதை வாங்கிட்டு வந்துட்டு நண்பர்கிட்ட பெருமையா சொல்லுது பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நான் சொரக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பெருமையா காட்டுது நல்ல கதை சொல்றிய செந்தில் ஐயா இப்படித்தான் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு புதுசாக கல்யாணாக இருந்தது அந்த அம்மாவுக்கு சமைக்கிறதா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் காலேஜில் படிச்சிக்கிட்டு இருந்தவங்க தெளிவாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க சரி சமைக்கணுமே சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் வந்து ரசம் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு வீட்டுக்காரர் சரியா கணவர் ராசையாக கேட்குறாங்களேன்னு ரசம் வைக்க போனால் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே ரசம் வைக்கிறேன் என்னனே தெரியாது சரி இருந்தாலும் பரவாயில்லன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா ரசம் வைக்கிறது எப்படிம்மா அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க அவங்க அம்மாவும் ஃபோனில் எல்லா விளக்கம்னு சொல்லியிருக்கிறா இப்படி இப்படி எல்லாம் பண்ணணுமா அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறா எல்லாத்தையும் பண்ணு இந்த கடைசியை அந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் நல்லா அதிகமாக போடும் ஏதாவது முண்டா பூண்டா கூட அந்த வாசம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ஊன் மற்ற இது குறை தெரியாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க இந்த அம்மாவும் அதே மாதிரி போய் இந்த ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருப்பா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருக்கா அதில் பச்சை பச்சையாக கடந்துருக்கு சரி இது தான் கொத்தமல்லி நினச்சிக்கிட்டு அதை இருந்த இலை அள்ளி அதில் போட்டிருக்கிறாங்க அது பார்த்தா கடைசியா புதினாவை இருந்திருக்கு ரசத்துல புதினாவை போட்டா எப்படி இருக்கும் அது அது ஒரு ஸ்மெல் அடிச்சு அந்த அம்மா ரசம் கேச்சு நம்ம நொந்து போயிட்டா மனுச்சு இது மாதிரி எல்லாம் நடக்குது பத்திருந்தாலும் ஓரளவு செஞ்சுட்டாங்க அப்புறம் அடுத்த தெரிஞ்சுக்கோ இல்ல சரி புதினா இது பத்தமொழி தானும் அது மாதிரி சொரைக்காய்க்கும் புடலங்காய்க்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க நீங்க பேசுங்க பேச இப்படிதான் இவங்க சரியா பண்றாங்களோ இல்லையோ நம்ம கிட்ட மட்டும் நூறு கொறை கண்டுபிடிப்பாங்க அப்புறம் நடுவர் அவர்களே நம்ம குடும்பம் மாதிரியே நம்ம மனைவியோட குடும்பத்தையும் பொறுப்பா பாத்துக்குவோம் மச்சினி மட்டும் இல்ல நடுவர் அவர்களே மச்சா மாமியார் மாமனார் யார் யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்வோம் ஆனா எதிர்த்தரப்பு எப்படி அப்படின்ட்டு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நமக்கு ரெண்டு குடும்பம் ஐயா அவுங்க குடும்பமும் நம்ம குடும்பம் நம்ம குடும்பமும் நம்ம குடும்பம் ஆனா அவுகளுக்கு அவங்க குடும்பம் மட்டுந்தான் அவங்க குடும்பம் அப்படிங்கிறீ அப்புறம் எதுக்கெடுத்தாலும் பக்கத்து வீட்டை பார்த்து அதே மாதிரி நாமளும் செய்யணும் அப்படின்னு சொல்றதே வேலையா போச்சு நம்ம வீட்டுல நல்லதா ஒரு சோபா இருக்கும் ஆனா பக்கத்து வீட்டுக்காரமா ஒரு லட்ச ரூபா போட்டு சோபா கொஞ்சம் ரெண்டு மூணு சேரு எல்லாம் செட்டா வாங்கி போட்டிருப்பாங்க இந்தாம உடனே நம்ம வீட்லயும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க எதுக்குமா அது அப்படின்னு கேட்டா சும்மா அது பொண்ணு பொம்பளை புள்ள வச்சிருக்கோம் ஆண்களோட சிந்தனை பாத்தீங்கன்னா எப்பொழுதும் எதிர்காலத்தை பத்தினதான் இருக்கும் திடீர்னு ஏதாவது செலவு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு சீட்டு நாட்டு போட்டு பேங்க்ல கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருப்போம் இல்ல மருத்துவ செலவு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு ஏதாவது பாலிசி அந்த மாதிரி எல்லாம் போடுவோம் ஆனா பெண்களோட சிந்தனை பாத்தீங்கன்னா எப்பவுமே நிகழ்காலத்திலேயே எல்லாத்தையும் தன்னிறைவு பண்ணிடணும்னு நினைப்பாங்க ஆண்கள் பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல கஷ்டப்பட்டாலும் எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் இருப்பாங்க ஆனா பெண்கள் நிகழ்காலத்திலேயே எல்லா தேவைகளையும் தன்னிறைவு பண்ணிரணும் எ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தன்னிறைவு எல்லா தேவைகளையும் இப்பவே நிறைவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வாங்கி போடுற சோபா செட் ஆகட்டும் சோகேஸ் நிறைய பொம்மை வாங்கி குவிப்பாங்க அப்புறம் மைக்ரோவேன்ல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல காமிக்கிற சப்பாத்தி மேக்கர் வரைக்கும் எல்லா மின்னணு சாதனங்களும் வரிசையா வாங்கி குவிச்சு வச்சிருவாங்க அது தேவைப்படுதோ இல்லையோ அது வந்து வரிசையா வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தி திட்டமிடாம நிகழ்காலத்திலேயே எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு பெண்கள் நினைப்பாங்க இப்படித்தான் ஒரு அம்மா தன்னோட கணவர்கிட்ட கேக்குறாங்க எங்க டிவில அந்த சைக்கிள் மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மிஷின் காட்டினாங்க அத வாங்கி ஓட்டுனா எடை குறையன்னுட்டு நாமளும் வாங்கிட்டு வந்தோம் ஆனா எடை குறையவே இல்லையே அப்படின்ட்டு அந்த அம்மா டவுட் கேக்குறாங்க அதுக்கு கணவர் சொல்றாரு அத ஓடத்தாம எட குறையும் அப்படிங்கிறாரு அப்பா இப்படிதான் நடத்தது செஞ்சிலையா பேசுற பேச்ச பார்த்தா ரொம்ப அடிபட்டு பெண்களுக்கு ஒரு கஷ்டம்னா அத அப்பப்போ உடனுக்குடன் வெளிப்படுத்திடுவாங்க ஒரு மூச்சு அழுது புழம்பிடுவாங்க ஆனா ஆண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா அன்றாட வேலையே செஞ்சிட்டு அப்படி ஆண்கள் அமைதியா இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல எந்த பொறுப்புகளும் இல்ல ஜாலியா சுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்படுது நடுவர் அவர்களே ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனோட இலைகள் பூக்கள் காய்கள் எல்லாமே வெளியில தெரியும் ஆனா வேறு மட்டும் தெரியவே தெரியாது அதுதான் அடியில இருந்து அந்த மரத்தை தாங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் பெண்களோட பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் கண்களுக்கு புலப்படக்கூடியதா இருக்கு அதனால எல்லோருமே பெண்கள் தான் பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆண்களோட பொறுப்பு வந்து ஆணிவேர் மாதிரி அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சு ஒவ்வொரு கடமையும் நிறைவேற்றுறது அந்த ஆண்கள் தான் அப்படிங்கிறது ஆணிவேர் அப்படின்னு சொல்ற ஒற்றை மூலமாவே நாம புரிஞ்சுக்க முடியும் நடுவர் அவர்களே ஆக எப்படி பார்த்தாலும் குடும்பத்துல அதிக பொறுப்போட இருக்கிறது ஆண்கள் தான் அப்படிங்குற என்னோட வாதத்தை உறுதியான வாதத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெண்கள் வெறும் பொய் மூட்டைகள் அப்படின்னு ஆரம்பிச்சார் ஆரம்பமே அமக்களமா ஆரம்பிச்சவர் நம்ம ஈரோடு செந்தில்குமார் பிளம்பரை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டு வேலை பார்க்குறதுல இருந்து நம்ம எவ்வளவு நம்ம நல்லது விஷயங்கள் பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிறவுக்கு தாய்யா பொம்பளைய அப்படின்னு சொல்லி குறை கண்டுபிடிக்கும் சமூகம் பெண்கள் சமூகம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முத்திரையை குத்திட்டார் அதுக்கப்புறம் ஒரு கதையை சொன்னார் புடலங்காய்க்கும் சொரக்காய்க்கும் தெரியாத ஒரு அம்மாவை பற்றி ஒரு கதையும் சொன்னார் குடும்பம்னா நமக்கு வந்து ரெண்டு குடும்பத்தையும் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு அந்த ஒரு பெருந்தன்மை பரந்த மனப்பான்மை இல்லை அப்படிங்கிறதையும் எதிர்கால திட்டங்கள் நமக்கு ரொம்பவே இருக்கு ஆனா அவங்க வந்து இப்பதைக்கு சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க செய்வாங்க இன்னொன்று ஆடம்பர பிரியர்கள் பெண்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் ஆனா ஆண்கள் வந்து மனசுக்குள்ளேயே கவலைகளை பூட்டி பூட்டி வச்சுக்காக வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனா பெண்கள் வந்து வெளியில எதுவாக இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் வெளியில சொல்லிருவாங்க துக்கமா இருந்தாலும் அழுது புலம்பிடுவாங்க இது மாதிரி பெண்களுக்கு வந்து எதையுமே மன அடக்கி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இல்லாதவர்கள் இது மாதிரி நிறைய குறைகளை சொல்லி சொல்லி இதனால எல்லாம் பெண்களை வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியாது ஆண்களை தான் பொறுப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லாவே கருத்துக்களை இங்க பதிவு செஞ்சிருக்கிறார் அதெல்லாம் கூட முடிவாகனு சொன்னாரு பாருங்க குடும்பத்துக்கு ஆணி வேற ஏன்னா ஒரு மரம் வந்து நல்லா நிலச்சி நிற்கணும்னா அந்த வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லையா வேர் ஆட்டம் கண்டு போச்சுன்னா மரமே சாஞ்சிரும் அப்புறம் பூவாகுது கனியாகுது காயாகுது எல்லாம் கொட்டி போயிரும்ல அப்போ அந்த ஆணி வேராக இருக்கிறவன் ஒரு ஆண் அந்த ஆண் மகன் தான் இந்த குடும்பத்துக்கு ஆணி வேர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக அதனுடைய கருத்தை இங்கே பதிவு செஞ்சுருக்கிறார் இவர் சொல்கிறதை எல்லாம் நம்ம கேட்கும்போது பார்த்தா ஒருவேளை ஆண்கள் தான் அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வர அளவுக்கு பேசிட்டு போயிருக்கிறார் இருந்தாலும் இன்றைய குடும்ப சூழலில் பெரிதும் பொறுப்பு எடுத்துக் பெண்களே அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய மங்களூரை சேர்ந்த ஹேமா அவர்களை இப்பொழுது உங்கள் முன் அழைக்கிறேன் வாங்கம்மா வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வந்து நச்சினை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் பெயரிலேயே ஞானத்தை வைத்திருக்கும் நடுவர் எதிரணியும் எதிரணியினருக்கும் வணக்கம் உண்மையை மட்டுமே பேச வந்திருக்கும் சக நண்பர்களுக்கும் வணக்கங்கள் இந்த பட்டிமன்றத்துல குடும்பத்தில் அதிகம் பொறுப்புள்ளவர்கள் பெண்களே அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன் இப்போ செந்தில் சார் சொன்னார் பெண் என்றால் பேயும் இறங்கும் அதெல்லாம் அந்த கால பழமொழி சார் பெண் என்றால் ஆணும் இறங்குவார்கள் என்பதுதான் இப்ப வந்திருக்கிற புது மொழி ஒரு நாட்டோட தலைமை பொறுப்பிலேயே அணிகளா சிதைஞ்சு கிடக்குன்னு உங்களுக்கே தெரியும் யோசிச்சு பாருங்க ஒருங்கிணைக்கிறது மாமியார் மாமனார் நாத்தனார் அண்ணன்மார்கள் அண்ணிமார்கள் ஓரகத்திகள் குழந்தைகள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பு பெண்களிடம் அதிகம் உள்ளது அப்படிங்கறத நாங்க வாதிடுறோம் இப்போ அதே மாதிரி இன்னொன்னு செந்தில் சார் சொன்னாரு நாங்க வந்து பியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நாங்க பண்றோம் நீங்க வந்து இப்போ டெம்பரவரியா இந்த நிகழ்காலத்துல சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பட் அது வந்து ஒரு சேவிங்ஸ் அது வந்து கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னு சொல்லல அதுக்காக நிறைய சொத்து சேகரிக்க சொத்து சேகரிக்கிறேன்ட்டு நிகழ்கால சந்தோஷங்களை இழந்துட்டே வந்தீங்கன்னா அந்த சொத்து சேகரிச்சு என்ன யூஸ் பார்ப்போம் இப்ப நாற்பது வயசுல அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட்டு போறதாகட்டும் ஊர் சுத்துறதாகட்டும் அந்த மாதிரி சந்தோஷங்களே இழந்துட்டு அறுபது வயசுல உட்காந்துட்டு கையில இவ்ளோ நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு எந்த ஊர் நம்மளால அந்த வயசுல சுத்த முடியும் சொல்லுங்க பாப்போம் நல்லா அருமையா சொன்னி அம்மா கையில காசு இருக்கும் நல்ல செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அதை விட்டுட்டு அதை சேத்து சேத்து வச்சு கடைசியா முடியாத காலத்துல அனுபவிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதான் நாங்க சொல்றோம் அந்த பொறுப்பு எங்களுக்கு அதிகமா இருக்கு உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படியே சொத்து சேகரிச்சாலுமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அந்த சொத்தை வச்சுட்டு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க இந்த சொத்து உனக்கு அந்த சொத்து உனக்கு அப்ப இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமா அனுபவிச்சோம்னா நம்ம வாழ்க்கை நிறைவடையும் என்னோட கருத்து அதே மாதிரி இன்னொன்னு சைல்டிஷா ஒன்னு சொன்னாரு காய்கறி வாங்குறது அந்த பூந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு வந்து காய்கறி வாங்க அவங்க அம்மா சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காய்கறி வாங்குறதெல்லாம் சின்ன மேட்டர் விடுங்க ஆனா ஒரு இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா ஒரு குடும்ப சூழல்ல வாழ்ந்த பொண்ணு வேறொரு குடும்ப சூழலுக்கு போறான்னா அப்ப எவ்வளவு பொறுப்பு அதிகமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வேற அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு அவ வந்து அந்த குடும்பத்துக்காகவே தனக்கான பொறுப்புகளையும் உணர்ந்து மாமியார் மாமனார்ட்டெல்லாம் அனுசரிச்சு போய் பண்றான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுல இந்த காய்கறி மேட்டர்லாம் மேட்டரே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா அதெல்லாம் வந்து பட்டு பட்டு தான் அவங்க எல்லாம் கத்துக்குவாங்க உடனே கத்துக்க முடியாது ஏன்னா இப்ப எல்லாருமே வேலைக்கு போறதுனால ரொம்ப ஜாலியா வளர்ந்துட்டதுனால சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் வேறொரு குடும்ப சூழல குடும்ப சூழலுக்கு போகும்போது அவங்க அதிகமா இருக்கும் வளர்ந்துருந்துட்டு திடீர்னு இன்னொரு குடும்பத்துக்கு போதும் அப்ப அங்க போற இடத்துல அவங்க எப்படி இருப்பாங்க அந்த கணவர் அவரு எப்படி இருப்பாரு அவர் வந்து போகக்காரரா இருப்பாரா நல்லவரா அவரை பத்தி முதல்ல அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மாமியார் அந்த அம்மா இப்போது மாமியார் வந்து ஆரம்பத்தில் நல்ல தான் இருப்பாங்க அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய குணங்களை காட்ட ஆரம்பிப்பாங்க அப்போ அவளை பற்றியும் இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மாமனாரை பற்றி அப்புறம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் பற்றியும் தெரிஞ்சு அவங்க எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தன்னை வந்து அந்த பொண்ணை மாற்றி ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அந்த குடும்பத்தில் இன்னொன்று அந்த போகிற இடத்துல அந்த பொண்ணு சந்தோஷமாக இருந்தால்தான் அதை கட்டி கொடுத்த அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் சரி நம்ம பொண்ணு போன இடத்துல நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும் ஆக எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி அது சில சொல்ல வேண்டிய விஷயங்களை வெளியில் சொல்லி சில விஷயங்களை சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்து இப்படியெல்லாம் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் இப்பொழுது அது விஷயங்களை தாண்டி அந்த பொண்ணு ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல மாதிரியாக வரணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுப்பிட்டு கத்திரிக்காய் அவங்க தெரியலை முருங்கைக்காய் அவங்க தெரியலைன்னு இதை ஒரு காரணமாக சொல்றீங்களே இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப வாய் ஜாஸ்தி தான் ஆ வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத ஹேமா அம்மா வந்து நல்ல அழகாக சொல்லுங்கம்மா அதுக்கு என்ன அதே மாதிரி ஆண்கள்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து மனசுக்குள்ளயே போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சார் சொன்னாரு பெண்கள்லாம் வந்து உடனே அழுது ரிலீஸ் பண்ணிடுறாங்க பெஸ்ட் திங் அதுதான் இப்ப நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு ஹார்ட் அட்டாக் தான் வரும் ஆண்களுக்கு ஏன் பெண்களை விட அதிகமா ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இதனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ் எப்பவுமே நம்ம வெளியில போட்டுறணும் வெளியில போட்டோன்னா நம்ம நிம்மதியா இருப்போம் அது அழுகை மூலமா வெளியில வரலாம் திட்டுறது மூலமா வெளியே வரலாம் அது அந்த நிமிஷம் தான் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அன்புதான் காட்ட போறோம் அப்ப இனிமேல் ஆண்கள் எல்லாருக்குமே சொல்றேன் இனிமேல் மனசுக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு உள்ள வைக்காதீங்க அது என்ன கொஞ்ச நாள் கடந்து பாத்தீங்கன்னா அது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கோமா உருவாகி ஒன்னாவும் நீங்க ஆபீஸ்ல போய் காட்டுவீங்க இல்லாட்டி வீட்டுல இருக்கிற குழந்தைங்க மேல காட்டுவீங்க இல்லாட்டி ஒய்ஃப் மேல காட்டுவீங்க ஏன்னா இவங்க கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்கும் அதுக்கு அப்பப்பவே அது இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது இல்ல நடுவர் இதெல்லாம் தானா வரணும் அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு லேடிஸ் எல்லாம் வந்து அந்த சைக்கிளிங் பண்றாங்க எதுக்காக பண்றாங்க ஒரு ஆண் படுத்துட்டாங்கன்னா அவங்களை பாத்துக்கிறதுக்கு பெண் இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க ஆனா அதுவே ஒரு பெண் படுத்துட்டான் வைங்க உடம்பு சிறலன்னு அந்த வீடே போய் கிடக்கும் ஏன்னா ஒரு கணவரா எவ்வளவு நாள் லீவ் போட முடியும்னு சொல்லுங்க பாக்கலாம் ஒரு குழந்தைங்களால ஸ்கூலுக்கு போகாம எவ்வளவு நாள் வீட்டுல பாத்துக்க முடியும் அதனாலதான் எங்க ஹெல்த்த நாங்களே பாத்துக்கிறோம் அதாவது எங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு ஏன்னா நாங்க வீட்டுல ஒழுங்கா நாங்க ஹெல்த்தியா இருந்தாதான் உங்களையெல்லாம் நாங்க பாத்துக்க முடியும் அப்ப எங்களுக்கான ஹெல்த்த நாங்க பாத்துக்கிறோம் அதே மாதிரி ஆணிவேர் ஆண்கள் ஆணிவேர் அப்படின்னு சொன்னீங்க கரெக்ட் ஆண்கள் ஆணிவேர் அதுக்கு நான் மறுப்பே சொல்ல கிடையாது ஆனா அந்த ஆணிவேர்ல இருக்கிற உழைப்பு அந்த அதுல கொண்டு வந்து கொடுக்குற நீங்க கொடுக்குற சம்பாத்தியம் அது எப்படி தண்டு பகுதி மூலமா எலை காய் கனிகளுக்கு போகுதுங்கிறதா முக்கியம் இப்ப உள்ளயே நீங்களே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எப்படி வெளியில வரும் உங்ககிட்ட இருக்கிற பொறுப்பை நாங்களுக்கு பிரிஞ்சு பிரிச்சு கொடுக்கறோம்னா அது தண்டு பகுதியான பெண்களால் மட்டும்தான் சாத்தியம் அந்த தண்டு பகுதியை இல்லைன்னு வச்சுக்கோங்க அது இப்ப உங்ககிட்டயேதான் இருக்கும் அப்ப எப்படி எங்க இருந்து இலை பூ காய்கனிகள் எங்க இருந்து வரும் அப்ப தண்டு பகுதி இலைகள்லாம் இல்லாத வேர் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம் அப்ப இந்த பெண்கள்ங்கிற பொறுப்பு இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய உறுதியான கருத்து இதுக்கு மறுப்பு சொல்றதுக்கு கண்டிப்பா ஞாபகம் முடியாதுன்னு நினைக்கிறேன் இத்தோடு என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியின் வளர்ச்சியை நாளைய நற்றுமை கேட்டுச் சொல்லுங்கள்